என்னடா மார்க் வாங்கி இருக்க இதுக்காக உனக்கு பெரிய ஸ்கூல்ல சேத்தும் வருஷ வருஷம் பணத்தை அள்ளி கொட்டி உன்னை இவ்ளோ கஷ்டப்பட்டு நாங்க படிக்க வைக்கிறோம் இப்படி ஒரு மார்க் வாங்கிட்டு வந்து நிக்கறியே உனக்கு வெக்கம இல்ல. மாளடி பையنه போட்டு யம்மா திட்டிட்டு இருக்கே அவனால முடிஞ்சத தான படிப்பான். ஆமா நீங்க செல்லம் கொடுத்து கொடுத்துதான் அவன் அப்படி குட்டி சறா கேக்கிங்க. அப்பன புለதன புள்ளையா இருக்கும். 5 வருஷமா நீயும் கத்திக்கிட்ட தா இருக்கே. தோ இப்போ ஆறாவதும் போயச்சே. தரந்தா நானும் பாப்போம். வாய் தரنده சொல்லேன்டா. கிறட்ட முழி முழிக்காத பாரு. வசந்துண்ட friend தானடா. என்னப்பா என்ன பிரச்சனை வந்து நீ கொஞ்சம் நினைச்சதான அந்த மார்க் ஷீட் எடுத்தா அங்கிள் கிட்ட கொடுமா இந்தாங்க அங்கிள் அடடா எல்லாத்லயுமே மார்க் ரொம்ப கம்மியா இருக்கே ஏன் என்னாச்சு எக்ஸாம் டைம்ல ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லையா உடம்புக்கென்ன கேடு நல்லா తిന്നു తిന്നു உடம்பதான் வளத்திருக்கோம் மண்டையில ஒண்ணுமில்ல என்ன केशवா என்ன பிரச்சனை ஏன் இவ்ளோ கம்மியா இருக்கு மார்க்கெல்லாம் எப்பவுமே அப்படிதானா அதல்லடா ஹரணா மார்க் எடுக்க மாதானே சொல்ல பிரின்சிபல் கிட்ட போய் நேரா கம்ப்ளைன்ட் பண்ணிர வேண்டியதுதானேப்பா? ডেইলি உன பத்தி கம்ப்ளைன்ட் எழுதி தான் குடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம வேற எங்கன்ன போய் கம்ப்ளைன்ட் எழுதி கொடுத்து என்ன ரகோ இந்த வருஷம் நீ 6th ஸ்டாண்டர்ட் வரை போய்போறே. இப்படியே இருந்தினா 10thல உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் சரி பண்றேன். சரியா? 얘네 வந்து ஓ ஃப்ரெண்ட் வேற நினைச்சுக்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பாக்குறேன். அம்மா உனக்கு என்னதான் பிரச்சனைப்பா? எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல अंकல். பொறுமையா இருக்கு இங்கிலீஷ்ல பேசவரில் என் கூட யாரும் சேரவே மாட்டேங்கறாங்க இந்த ஸ்கூலே பிடிக்கல ஸ்கூல்ல சேர்த்து ரெண்டு ವರ್ಷ ஆச்சு இன்னு இவ மாறவே இல்ல அப்படியே தான் இருக்காம் மாற வேண்டியது அவ ஏன் இல்லமா நீங்க அத என்னன்னா என்ன சொல்றீங்க முதல்ல குழந்தைகளுக்கு படிக்கிற சூழலே நல்லா இருந்தா தான் படிப்பே வரும் இங்க பேசிக்கே சரியில்லை அத விட்டுட்டு எதை எதை பேசறியே இப்ப என்ன பண்ணனும்னு சொல்றீங்க இவனை பேசாம எங்க ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருங்க நான் நம்பர் 1 ஆக்கி காட்றேன் என்னது உங்க ஸ்கூல்லயா அது गवर्नमेंट ஸ்கூல்லயா என்ன பேச்சنا பேசுறீங்க எங்கлена ஒண்ணும் இல்லாதவன்னு நினைச்சிட்டீங்களா நீங்க உங்களோட வரட்டு கௌரவத்துக்காக உங்க பையனோட வாழ்க்கைய வீணடிக்காதீங்கம்மா பையன் ரொம்ப తెలిவாவும் திறமையாவும் இருக்கறான் ஆனா அவன வளர விடாம தடுக்குறதே நீங்கள வந்து ஸ்கூல்ல இருந்தா அதுக்கெல்லாம் गवर्नमेंट ஸ்கூல்ல சேக்க முடியுமாடா பெரிய பெரிய அறிஞர்கள் மேதுகள் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தாப்பா படிச்சு உருவாக்கி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்க கலெக்டர்கள் இங்கிலீஷ்ல படிச்சாத்தான் படிப்புன்னு நீங்க எல்லாம் தப்பா நினைச்சுட்டு இருக்கிறீங்க எதை படிச்சாலும் அது மூலமா நம்ம அறிவு வளரணும் அது தாப்பா உண்மையான படிப்பு புடிவாதத்துக்காக அதே ஸ்கூல்ல போட்டீங்கன்னா பையன் மன ரொம்ப கஷ்டப்படுவாம்மா இன்னைக்கு நிறைய குழந்தைங்க வழி மாறி போறதுக்கு காரணமே பெற்றோர்கள்தான் இருக்கிறாங்க நீங்களும் அந்த மாதிரி இருக்காதியே ஆங்கிலத்தை விட தமிழ்ல படிக்கும் போது இவனால ஈஸியாக அருணா இப்படிதான் சின்ன வயசுல இருந்தே ஒரு முடிவு எடுத்துட்டான்னு வச்சுக்க அதுல தெளிவா இருப்பான் மாற மாட்டான் எனக்கு இன்னமும் அருணா சொல்றதும் சரியாதான் இருக்கு யோசிச்சு பார்த்தா அருணா சொல்ற முடிவு தான் எனக்கு சரியாப்படுது தலைவி கண்டு வீணடிக்கிறத விட உண்மையிலேயே அவனை என்ன வழியோ அதான் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு மேல ரொம்ப யோசிக்க வேணாம் நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவ இப்பதான் நல்ல நேரம் பிறந்திருக்கு இருங்க உண்மை தெளிவாகனதும் கைவிடலா தெய்வம் தான் உங்க ரூபத்துல வந்து என் பையனை காப்பாத்திருக்கு வரட்டு அடிப்பு மட்டுமா பே பே போட்டி கட்டுரை போட்டி எல்லா போட்டிகள் பரிசா வாங்கி தூச்சிருக்காங்க நான் இது முதுகு பெடில கா தாய்மொழியிலேயே அவங்க குழந்தைங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கணும் இத எல்லா பெற்றோர்களும் இந்த தமிழ் புத்தாண்டுல சபதமா எத்துக்கணும் இத புரிம கலெக்டன் சென்னை பின்னணி இசை சிவகாசி இதுவரை நீங்கள் ரசித்தது நாடகம் உங்கள் கருத்துக்களை எண்பத்தி இரண்டு இருபது தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்கலாம்